பிறருக்குண்பிக்க வேண்டி ஒருவர் செயலை செய்தால் மறுமை நாளில்லாஹ் அவரின் ரகசியங்களை வெளிப்படுத்துவான் என்று நபி அலிசல்லி ஆறு நான்கு ஒன்பது ஒன்பது முஸ்லிம் இரண்டு ஒன்பது எட்டு